வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள மூட்டு வலிஸ் குணப்படுத்த இருக்கும் அதை எடுத்து நல்ல மைய அரைச்சு பொடியாக்கி வச்சுக்கிட்டு அதங்க பட்டையை வந்து பொடி அரை தேக்கரண்டி எடுத்து அது கூட தீன் ஒரு தேக்கரடி கலந்து அந்தி சந்தி தினமும் காலை மாலை ரெண்டு வேலையும் ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தா இந்த மூட்டு வழியிலிருந்து குணம் அடையலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களையும் மீண்டும் சந்திப்போம்